சிகிச்சை முறையில் ஏழு இடங்களில் சூடு போட்டிருந்தார் அப்போது அவர்கள் எங்களுக்கு முன் இருந்த எங்களின் தோடர்கள் சென்று விட்டார்கள் உலகம் அவர்களுக்கு அதாவது அவர்களின் அந்தஸ்துகள் எதையும் குறைத்துவிடவில்லை மண்ணை தவிர எதனையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளாத நிலையில் நாங்கள் இருந்தோம் நபி அவர்கள் மரணத்தை பிரார்த்திக்க எங்களுக்கு தடை செய்திருக்கவில்லை என்றால் நான் துவா செய்திருப்பேன் என்று கூறினார்கள் பின்பு மற்றொரு தடவை அவர்களிடம் வந்தோம் அவர் தம் வீட்டின் சுவரை கட்டிக் கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் இந்த மண்ணிலே செலவழிக்கும் செலவை தவிர மற்ற எல்லா செலவழிப்புகளிலும் நிச்சயமாக முஸ்லிம் நற்கூலி கொடுக்கப்படுகிறார் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து ஆறு ஏழு இரண்டு முஸ்லிம் இரண்டு ஆறு எட்டு ஒன்று இது புகாரியில் உள்ள அறிவிப்பின் வார்த்தையாகும்